காலை வெளிச்சம்சனங்கள் என் மூன்றாம் அதிகாரத்தில் யாவே தேவன் நமக்கு மென்மையான மற்றும் வல்லமையான ஒன்றை வெளிப்படுத்துகிறார் அவர் ஜனங்களை வெறும் எண்ணிக்கையாக மட்டும் பார்ப்பதில்லை அவர் அவர்களுக்கு பணிகளை நியமிக்கிறார் அவர் இஸ்ரேலை ஒரு கூட்டமாக மட்டும் சேர்க்கவில்லை அவர் இஸ்ரேலைக்குள்ளே தமது வாசஸ்தலத்தை சுற்றிலும் பணிவிடைக்காரர்களாக நிறுத்துகிறார் லேவிக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் பணி புரிந்த மூன்று முக்கிய குடும்ப வம்சங்கள் இருந்தது கெர்சோன் கோகாத் மற்றும் ஒவ்வொரு வம்சத்திற்கும் ஒவ்வொரு கடமை இருந்தது ஒவ்வொரு கடமைக்கும் ஒரு முக்கியத்துவம் என்ற பெயருக்கு பரதேசி அல்லது அந்நிய தற்காலிகமாக வசிப்பவர் என்று அர்த்தம் இது தனக்கு சொந்தமில்லாத ஒரு தேசத்தில் அந்நியனாக வாழும் ஒரு நபரை குறிக்கிறது தன்னுடைய உண்மையுள்ள ஜனங்களை தேவன் அப்படித்தான் விவரிக்கிறார் ஆபரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் ஒரு பரதேசியை போல கூடாரத்தில் வாழ்ந்தார் ஒரு நகரத்திற்காக அவர் காத்திருந்தார் பேதுரு விசுவாசிகளை அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறீர்கள் என்று அழைக்கிறார் பவுள் நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று கூறுகிறார் கெர்சோனுடைய பெயரே புதிய சிருஷ்டியின் மொழியை பேசுகிறது நாம் பூமியில் வாழ்கிறோம் ஆனால் நாம் வேறொரு ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் நாம் ஜனங்களுக்கு மத்தியில் நடக்கிறோம் ஆனால் அவர்களுடைய உலகத்தால் நாம் வடிவமைக்கப்படுவதில்லை நாம் வேலை செய்கிறோம் பயணம் செய்கிறோம் கட்டுகிறோம் குடும்பங்களை வளர்க்கிறோம் ஆனால் நமது இதயம் சீயோனை நோக்கி இருக்கிறது இப்பொழுது கெர்சோனுடைய வேலையை பாருங்கள் கெர்சோனியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் மென்மையான பொருட்களை சுமந்தார்கள் வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசாரிப்பு கூடாரவாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிப்பீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாசத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடு திரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகள் ஆகியவற்றை அவர்கள் சுமந்தார்கள் இவை சிறிய விஷயங்கள் அல்ல இந்தியார் அதே சமயம் அவர் பரிசுத்தராகவும் இருக்கிறார் என்பதை இவை இஸ்ரேலுக்கு கற்றுக் கொடுத்தது ஆவிக்குரிய ரீதியில் இது விசுவாசியின் மென்மையான ஊழியத்தை குறிக்கிறது இதை அநேகர் குறைத்து இது நாம் இதுமந்து செல்லும் சூழ்நிலையை குறிக்கிறது இது ஆராதனை சாந்தம் மனத்தாழ்மை மற்றும் பரிசுத்தின் ஆவியை குறிக்கிறது புதிய ஏற்பாடு நமக்கு உருக்கமான இரக்கம் தயவு மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை ஆகியவற்றை தரித்து கொள்ளும்படி சொல்கிறது அன்பே பூரண சட்குணத்தின் கட்டாய் இருக்கிறது என்று அது சொல்கிறது இவை பலவீனமான நட்பண்புகள் அல்ல இவை பரிசுத்தமான மூடிகள் அன்பு மறையும் பொழுது தேவனுடைய வீடு பாதுகாப்பற்றதாக வெளியாக உணர்கிறது மனத்தாழ்மை மறையும் பொழுது அந்த வாசஸ்தலம் இறைச்சலாக மாறுகிறது சாந்தம் மறையும் பொழுது ஆராதனை கடினமானதாக மாறுகிறது எனவே நாம் தேவ குணாதிசயங்கள் எனும் மூடி திரைகளை சுமக்க வேண்டும் என்பதை நாம் சத்தியத்தை சத்தியத்தை மட்டும் அந்த சரியான அர்த்தம் வேதத்தில் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை என்றாலும் அநேகர் இதை நெருங்கி வருதல் அல்லது கூட்டாளியாக இருத்தல் என்ற கருத்தோடு இணைக்கிறார்கள் இதன் வேர் சொல் தெளிவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்தி மிகவும் வலிமையானது கோகாத்தியர்கள் மகா பரிசுத்தமான பனிமூட்டுகளை சுமக்க நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள் திரைசீலைகளை சுமக்கவில்லை அவர்கள் உடன்படிக்கை பெட்டி சமூக தப்பத்தின் மேஜை குத்துவிளக்கு பீடங்கள் மற்றும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்தலத்தின் பனிமூட்டுகளும் தொங்கு சுமந்தார்கள் ஆனால் அங்கே ஒரு கடுமையான சட்டம் இருந்தது எதையாக அவர்கள் தொட்டால் மரணம் சம்பவிக்கும் இது கொடுமை அல்ல இது பரிசுத்தம் தேவன் ஒரு சாதாரண பொருள் அல்ல என்பதை இது இஸ்ரேலுக்கு போதிக்கிறது புதிய சிருஷ்டி விசுவாசிக்கு புதிய ஏற்பாட்டின் பரிசுத்த உண்மைகளை கையாளுவதை கோகாத் குறிக்கிறது நாம் தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறோம் அதை நாம் சாதாரண பேச்சை போல நடத்த கூடாது சிலர் வேத வாக்கியங்களை தங்களுக்கு கேடுண்டாக புரட்டுகிறார்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கும்படி அவர் திமோதேவிடம் சொல்கிறார் சுவிசேஷத்தின் சத்தியம் ஏசுவின் சாட்சி யாவே தேவனுக்கு செலுத்தும் ஆராதனை மற்றும் ஜப ஊழியம் ஆகியவற்றையும் நாம் சுமக்கிறோம் இவை பரிசுத்தமான பொருட்கள் இவை பயபக்தியுடன் கையாளப்பட வேண்டும் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எபிரேயர் நிருபம் கூறுகிறது இது ஓடி ஒளிந்து கொள்ளும் பயம் அல்ல இது கனம் பண்ணும் பயம் இது பரிசுத்தத்தை பாதுகாக்கும் ஒரு சுத்தமான பயம் கிறிஸ்துவுடனான நமது கூட்டாண்மையையும் கோகாத் சுட்டிக்காட்டுகிறது இந்த பயணத்தில் நாம் தனியாக இல்லை அவரோடு நிற்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது நாம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல ஆவிக்குரிய சேனைகளோடும் யுத்தம் பண்ணுகிற போர் என்று அது சொல்கிறது நாம் கிறிஸ்துவுக்கு கூட்டாளிகளாக இருக்கிறோம் ஜபம் கீழ்படிதல் சத்தியம் மற்றும் சகிப்பு தன்மையில் நாம் அவர் பக்கத்தில் நிற்கிறோம் அநேகர் கிறிஸ்துவின் பாடுகள் இல்லாமல் கிறிஸ்துவின் கிரீடத்தை விரும்புகிறார்கள் ஆனால் கோகாத்தியர்கள் ஆசாரியர்களின் கட்டளைகளை கீழ்ப்படிந்து நியமிக்கப்பட்ட கடமையின்படியே பரிசுத்த பணிமூடுகளை சுமந்தார்கள் அதே போல நமது ஆசாரிய கிழ்படிவதன் மூலமே நாமும் பரிசுத்தமான பொறுப்புகளை சுமக்கிறோம் கிழ்படிவதன் மூலம் நாம் அவரை கனம் பண்ணுகிறோம் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை என்று அவர் சொன்னார் குமாரனை கனம் பண்ணுகிறவன் பிதாவையும் கனம் பண்ணுகிறான் ஒரு விசுவாசி தேவனுடைய குமாரனின் வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு யாவை நேசிப்பதாக கோர முடியாது ஆசாரிப்பு கூடாரத்தின் கடுமையான கட்டமைப்புகளை ஓரிடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்வது மொராரியரின் பொறுப்பாக இருந்தது பலகைகள் தாழ்பால்கள் தூண்கள் பாதங்கள் முளைகள்யிறுகள் மற்றும் சுற்றுப் பிரகாரத்தின் தூண்கள் அதனுடைய எல்லா பனிமூட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அவர்கள் சுமந்தார்கள் இது அதிக பழுவான வேலை இது கவர்ச்சிகரமானதாக இருக்கவில்லை இது மென்மையானதாக இருக்கவில்லை இது மறைவானதாகவும் இருக்கவில்லை இது பாரம் அழுத்தம் மற்றும் கசப்புத்தன்மை நிறைந்தது மொராரி புதிய சிருஷ்டி விசுவாசியோடு சத்தமாக பேசுகிறது நம் வாழ்க்கையில் கசப்பாக உணரும் பகுதிகள் கனமாக உணரும் சுமைகள் உண்டு கிழ்படிதலுக்கு விலை கிரேயம் செலுத்த வேண்டிய கால்கள் உண்டு நன்மை செய்வதால் தவறாக புரிந்து நேரங்களும் உண்டு ஆனால் இது விசித்திரமானது அல்ல நாம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு தம்மை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொன்னார் கர்த்தராக இயேசுவனுடைய மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று பவுல் கூறினார் நாம் அநேக உபதிரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த வசனங்கள் வழியை நீக்குவதில்லை ஆனால் அவை அர்த்தத்தை கொடுக்கின்றது அந்த பழுவான சுமைகளை தூக்குவது தேவனுடைய வீட்டை கட்டுவதின் ஒரு பகுதி என்பதை அவை காட்டுகின்றது சகோதரர்களுக்காக தியாகம் செய்வதையும் சகோதரருக்காக இருக்கிறோம் என்று சில நேரங்களில் ஜீவனை கொடுப்பது என்பது ஒரு முறை மறிப்பது மட்டுமல்ல அநேக நேரங்களில் அது அணுதினமும் சாகிர அனுபவம் நேரத்தை கொடுப்பது பலத்தை கொடுப்பது பொறுமையை கொடுப்பது மன்னிப்பை கொடுப்பது உதவியை கொடுப்பது அக்கறையை கொடுப்பது இதுதான் ஆவிக்குரிய சேவையின் கனமான மரமும் உலோகமும் வீட்டில் கசப்பு வேலையில் கசப்பு ஏன் சபையில் கூட அது கசப்பாக தோன்றலாம் ஆனால் தேவன் அதை பார்க்கிறார் உங்கள் கிரியையையும் அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே பனி மூட்டுகளை சுமக்கிறான் சுமக்கிறான் ஒன்றாக இணைந்து அவர்கள் முழு வாசஸ்தலத்தையும் சுமக்கிறார்கள் அதே புதிய சிருஷ்டி விசுவாசியும் ஒரு முழுமையான ஆசாரிய வாழ்க்கையை சுமக்க அழைக்கப்பட்டுள்ளோம் நாம் மென்மையானதை சுமக்கிறோம் அன்பு சாந்தம் பொறுமை மனத்தாழ்மை நாம் பரிசுத்தமானதை சுமக்கிறோம் சத்தியம் வார்த்தை ஆராதனை ஜபம் பயபக்தி நாம் கடினமானதை சுமக்கிறோம் சிலுவை சுமத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் ஒழுக்கம் அநேக ஒரு பகுதியை மட்டுமே விரும்புகிறார்கள் சிலர் பரிசுத்தம் இல்லாத மென்மையான அன்பை விரும்புகிறார்கள் சிலர் சாந்தம் இல்லாத பரிசுத்தத்தை விரும்புகிறார்கள் சிலர் தியாகம் இல்லாத சத்தியத்தை விரும்புகிறார்கள் ஆனால் தேவனுடைய வீட்டிற்கு இந்த மூன்றும் தேவை மூடிகள் இல்லாத கூடாரம் திறந்த வெளியில் பாதுகாப்பற்றதாக இருக்கும் பரிசுத்த பனிமூட்டுகள் இல்லாத கூடாரத்தில் ஆராதனை இருக்காது கட்டமைப்பு இல்லாத கூடாரம் இடிந்து விழும் இதனால் தான் அந்த இடுக்கமான வழி மிகவும் நெருக்கமாக தோன்றுகிறது சோதனை பலமாக இருப்பதால் மட்டுமல்ல அழைப்பு மென்மையாக இருப்பதாலேயே அது அப்படி இருக்கிறது சாதாரண விசுவாசிகள் போல இருக்கும்படி நாம் அழைக்கப்படவில்லை நாம் ஒரு ஆசாரிய கூட்டமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் பவுல் சொல்கிறார் இது ஒரு சிறிய கனமல்ல இது பிரமிக்க வைக்கும் ஒரு அழைப்பு எனவே வாழ்க்கை கசப்பாக உணரும் பொழுது மெராரியை நினைவு கூறுங்கள் ஊழியம் பாரமாக தோன்றும் பொழுது மெராரியை நினைவு கூறுங்கள் தியாகம் அதிக விலை கிரயமாக தோன்றும் பொழுது மெராரியை நினைவு இது அர்த்தமற்ற வழியல்ல இது ஆசாரிய ஊழியம் இது தேவனுடைய வாசஸ்தலத்தின் கட்டமைப்பை சுமப்பது ஜம் வறட்சியாக உணரும்பொழுது கோகாத்தை நினைவு கூறுங்கள் பரிசுத்தமான காரியங்கள் உணர்ச்சிகளால் அல்ல பயபக்தியோடு கையாளப்பட வேண்டும் அன்பு கடினமாக தோன்றும் கெர்சோனை நினைவு மூடிகள் முக்கியம் சாந்தம் முக்கியம் பொறுமை முக்கியம் இவையே தேவனுடைய வீட்டின் பரிசுத்தமான வஸ்திரங்கள் இதோ இதயத்தை ஊடுருவம் ஒரு எச்சரிப்பு பார்ப்பதை நிறுத்திவிடுவதால் தங்கள் மகிழ்ச்சியை இழக்கிறார்கள் அவர்கள் தொடங்குகிறார்கள் தியாகத்தை இழப்பாக பார்க்கிறார்கள் பரிசுத்தத்தை அழுத்தமாக பார்க்கிறார்கள் ஆனால் என்னாகவும் மூன்று நமக்கு உண்மையை காட்டுகிறது லேவியர்கள் ஏதோ சாதாரண பொருட்களை சுமக்கவில்லை அவர்கள் தேவனுடைய வாசஸ்தலத்தை சுமந்தார்கள் அதே போல சௌகரியத்தை விட சத்தியத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் வாழ்க்கையை இழக்கவில்லை நாம் தேவனுடைய வீட்டை சுமக்கிறோம் நாம் மன்னிக்கும் நாம் சகித்து நாம் அமைதியாக ஊழியம் செய்யும் நாம் உண்மையாக ஆராதிக்கும் நம் நேரத்தை வீணாக்கவில்லை நாம் தேவனுடைய கூடாரத்தை தூக்கி சுமக்கிறோம் எனவே உற்சாகமாயிருங்கள் யாவை தேவன் தம்முடைய ஊழியர்களின் பெயர்களை அறிவார் அவர் லேவியர்களை ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களாக எண்ணினார் அதாவது தேவன் சிறிய கண்ணுக்கு தெரியாத ஆரம்ப காரியங்களையும் பார்க்கிறார் அவர் ஆரம்ப விசுவாசியை பார்க்கிறார் அவர் சோர்ந்து மற்றும் சோதிக்கப்பட்ட விசுவாசியை பார்க்கிறார் அவர் அமைதியான விசுவாசியை பார்க்கிறார் பாராட்டு இல்லாமல் சேவை செய்யும் ஒருவரை அவர் பார்க்கிறார் கசப்பை கூட புகார் இல்லாமல் சுமப்பவரை அவர் பார்க்கிறார் அவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போனவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார் தமக்கு காத்திருக்கிறவர்களின் பலத்தை புதுப்பிக்கிறார் துயரப்படுகிறவர்களுக்கு அவர் ஆறுதல் அளிக்கிறார் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராயிருக்கிறார் நாம் இந்த வீட்டை தனியாக சுமக்கவில்லை கிறிஸ்து நம்மை சுமக்கிறார் அவரே நமது பிரதான ஆசாரியர் அவரே நமது மேய்பர் அவரே நம்முடைய தளபதி பயிற்சி முடிந்து மகிமை ஆரம்பமாகும் நாள் ஒன்று வருகிறது உண்மையுள்ளவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியராயிருந்து அவரோடே கூட ஆளுகை செய்வார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது கசப்பு நீங்கி போகும் பழுவான சுமைகள் முடிவுக்கு வரும் கைகளோடும் உண்மையான இருதயத்தோடும் உறுதியான விசுவாசத்தோடும் தேவனுடைய வீட்டை சுமப்போம் மென்மையானதை பரிசுத்தமானதை மற்றும் கடினமானதை நாம் சுமப்போம் பாதை கசப்பாக இருந்தாலும் நாம் யாவே தேவனுக்கு சொந்தமான விலை ஏறப்பெற்ற பொக்கிஷம் என்பதை நினைவில் கொள்வோம் சொந்தமானவர்கள் அவருடைய சுமப்பவர்களை அவர் மறக்க மாட்டார் ஜபங் பிதாவாகிய யாவே தேவனே எங்களை உமது ஜனங்களுக்குள் எண்ணி எங்களுக்கு ஒரு பரிசுத்த அழைப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி உமது வீடு பாதுகாக்கப்படவும் கனம் பண்ணப்படவும் அன்பு பொறுமை மற்றும் மனத்தாழ்மை ஆகிய மென்மையான போர்வைகளை சுமக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் பரிசுத்தமான காரியங்களை பயபக்தியோடு கையாள எங்களுக்கு உதவுங்கள் உமது வார்த்தை உமது சத்தியம் எங்கள் ஆராதனை மற்றும் எங்கள் ஜபங்களை அஜாக்கிரதை இல்லாமல் கையாள உதவுங்கள் வாழ்க்கை கடினமாக தோன்றினாலும் மனக்கசப்பு இல்லாமல் கீழ்படிதல் மற்றும் தியாகம் ஆகிய பாரமான சுமைகளை சுமக்க எங்களுக்கு பலம் தாருங்கள் நீர் எங்களை மகிமைக்குள் கொண்டு செல்லும் நாள் வரை எங்கள் பிரதான ஆசாரியராகிய ஏசுவின் கீழ் எங்களை உண்மையுள்ள ஆசாரியர்களாக காத்து கொள்ளுங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்